சத்குரு சுவாமி கிஜ் குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குரு மாராஜ கீஜம் நம்ம தசமஸ்கந்தம் பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் தசமஸ்கந்தம் உத்தரார்த்தம் அறுபத்தி ஒன்னாவது பார்க்குறோம் கண்ணனுடைய வழி தோன்றர்கள் அவர்களை பத்தி சொல்லிட்டு இருக்கார் சுகபிரம்மர் அதுல பேரன் கல்யாணத்தில் நடந்த விஷயத்தையும் சொல்றார் அதுதான் பார்த்தோம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து நம்ம மேலே தொடரணும் இருபத்தேழுன்னு முப்பத்தி ஒன்றுன்னு நம்ம அர்த்தம் சொல்லணும் விளக்கம் சொல்லணும் பார்க்கணும் அதாவது தஸ்பின் நிவர்த்த காலிங்க பிரமுகா நிருபாக திரு திருப்தா தேக்மிணம் புரோதுகோ பலமக்ஷி வினைத்தைய விவாகம் அனிருத்தனுக்கும் அந்த ருக்மினுடைய பெண் வயத்து பேத்தி ரோச்சனின்னு பே பெண் வயிற்த்து பேத்தி அதாவது பௌத்ரி ருக்மி ருக்மிணியினுடைய ருக்மிணி தாயாருடைய அண்ணன் சகோதரன் ருக்மி அவனுடைய பையன் வயிற்று பேத்தி பையன் வைத்து பிறந்த பெண் பேத்தி பௌத்ரி ரோச்சனை அந்த ரோச்சனையை கல்யாணம் அவதான் இது பண்ணா கல்யாணம் அந்த விவாகம் முடிஞ்ச உடனே ரொம்ப தளம் கனம் பிடித்தேன் மதம் பிடித்தேன் துமர் பிடித்தேன் ஒரு இங்கே இப்போ நம்ம திரவிடியாஸ் அதுதான் புரியலைன்னா ரொம்ப பாவம் உங்களுக்கு இன்னும் ஒன்றும் புரியலைன்னு டவுண்ட் ஏற்கு நம்ம இன்னும் ஒரு முப்பது முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரமோ ஏதோ அப்படின்னு ஒரு பேருக்காவது ஒன்று இருக்குது அதுவும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்ம விஷயங்கள்லாம் அந்த கர்மாக்கள்லாம் இருக்குமா தொடருமானே சந்தேகமாக இருக்குது அது செய்து வைக்கக்கூடிய முறையான வாத்தியார்கள் சாஸ்திரிகள் செய்யக்கூடிய எஜமானர்கள் அவர்களுக்கு பண வசதி இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நிஜமாகவே பயந்து போயிருக்கும் அப்படி எல்லாம் பணத்தை வந்து கொள்ள கொள்ளை அடிக்கிறாங்க அப்படியே பண்ணியிருக்காங்க அந்த அதனால திமுரு என்ன வேணா பண்ணுவாங்க அதாவது குற்றம் பண்ணப்பட்டவர்களுக்கு அதாவது அதாவது யாருக்கு தீங்கு இழைக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் ஜெயிலப்பட்டுருவாங்க யார் தீங்கு அழைத்தார்களோ அதில் வந்து கொண்டாடுவார்கள் அவருக்கு வந்து பட்டம் கொடுப்பார்கள் இப்படி தான் அதுதான் இன்றைக்கி இருக்கிறவருடைய நிலைமை அதுக்கு அப்படி த கவம் பிடித்தவர்களை கலிங்க தேசத்தை ராஜா அது மாதிரி பத் ராஜா கிருஷ்ண ருக்மி அந்த கேஸ் தான் பரராமனை ஜெயிக்கிறதுக்காக சொல்லி சூதாட்டில் ஜெயி அப்படின்னு சொல்லி ருக்மி ஏற்றி விட்டாங்க ருக்மி அந்த மாதிரி ஏற்றி விடுவாங்க அங்கங்கே ஏற்றி வேப்பில் அடித்து ஏற்றி ருக்மியாக பார்த்து சொன்னாங்க ஏறாதுன்னு அந்த பலராமன் வந்து நம்ம இதுட்டிறர் மாதிரி தர்மராஜாருக்கு அந்த சூதாட்டம் அந்த சொக்கட்ட தெரியாது ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு பைத்தியம் உண்டு ஒரு ஒரு ஈடுபாடு உண்டு அந்த மாதிரி பலராமனுக்கு சூதாட்ட ஆட தெரியாது இருந்தாலும் அதில் வந்து அவருக்கு வந்து பிடிப்பு ஜாதி சூதாட்டத்தை பிடிப்பு ஜாதி பலராமனுக்கு அப்போது சூதாட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு பிடி அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சது இப்படி சொல்லப்பட்டவனால் உடனே பலராமன் அழைத்து அவரோட விளையாட்டு கூப்பிட்டான் அவரும் சரி சூதாட்டம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமே அதனால் விளையாட போனார் விளையாட போயும் அவர் விளையாடுறார் அப்போது அதுக்கு வந்து இது வைக்கணுமே பணம் வைக்கணுமே அதாவது பந்தையை வைக்கணுமே ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து சூதாட்டம் எல்லாம் அந்த பின்னால் தான் சொல்ல போகிறார் இது வந்து கிருஷ்ணாவதாரம் தானே பின்னால் தான் பரீட்சது வந்து நீ சூதாட்டம் இருக்கிற இடத்துல நீ வந்து கலி இருக்கலான்னு சொல்லப்படுற கலிங்கம் என்ன வரலிய வரல அந்த ஆட்டத்தில் கண்டை வருங்கிறது பிரசித்தம் அந்த ஆட்டத்தில் பலராமன் வந்து கிரமமாக நூறாயிரம் பதினாறாயிரம் இப்படி சுர்ணங்களை பந்தயம் வச்சார் அதையெல்லாம் ருக்மி ஜெயித்தான் அப்போது கலிங்க தேசராஜன் பல்ல காட்டிண்டு சிரிச்சுன்னு இதேனமா ஹேலனமாக திரிச்சு கிண்டல் பண்ணுறாப்ப பரிகாசம் பண்ணுறா போல் பலராமனை பற்றி கலப்பை வந்து பலராமனுடைய ஆயுதம் அவனுக்கு வந்து உலக்கையும் கலப்பையும் ஆயுதம் உலக்கையும் கலப்பையும் உலக்கை இருப்பது எதுக்கு தானியங்கள்லாம் வந்து இடிக்க போக அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதெல்லாம் பண்ணும் அதுக்கெல்லாம் ஒன்றும் கலப்பை இருக்கிறது அக்ரிகல்ச்சரல் ஒரு டூல் அதாவது விவசாயத்துக்கு உண்டான ஒரு ஒரு சாதனம் விவசாயத்துக்கு உண்டான சாதனம் அப்போ அந்த கலப்பையை ஆயுதம் கொண்டு இருக்கோம் கலப்பையால் போட்டு கழுத்தை போட்டு அப்படி இழப்பான் உலக்கையால் ஒரு போடு போடும் அவ்வளோதான் ஓம் தத்து பிரம்மா பிராய் பலராமனுக்கு பொறுக்கலை அவன் வந்து கலிங்க தேவத்தராஜன் எகத்தாளமாக கேலி பண்ணிட்டு சிரிக்கிறான் ருக்மி ஜெயித்தான் அப்போ ருக்மினவன் என்ன பண்ணான் லக்ஷம் ஸ்வர்ணங்களை பந்தயமாக வைத்தான் பலராமனை ஜெயித்தார் வந்து கப்படமாக நான் தான் சொன்னான் கபடமா பொ நான் தான் ஜெயிச்சுன்னு சொன்னாங்க அப்போ சுபாவத்திலேயே கண் சவந்திருக்கு ஐயா வேற வந்து உற்சாகபானம் குடிப்பார் அப்போ பருவகாலத்துல சமுத்திரம் மாதிரி கோபத்தால கலங்கி போனவர் சீமானான அந்த அப்படிப்பட்ட பலராமன் பலராமன் இந்த பலராமன் வந்து ஒரு மாதிரி தான் இந்த கிருஷ்ணாவதாரத்துல அதே ஆதிசேஷன் வந்து ராமாவதாரத்துல வசத்தி அஸ்து அது என் அடியே சொந்த அபிப்பிராயம் அப்படி ஒரு வசதி ஒரு தப்பு பண்ண ஒரு குறையும் கிடையாது ஒரு ஒரு தோஷம் கிடையாது எதுலேயும் கிடையாது ஒரே ஒரு தோஷம்னா சொல்லலாம் பல இது பரதன் வந்து அந்த ராஜ்யத்தை ராமருக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சேனையோடு திரட்டிண்டு ஒரு பலத்துக்காக ஒரு இதாவது ஒரு இது காமிக்காது சப்போர்ட்டுக்காக கூட்டு வளராரு சித்திரை கொடுத்து அப்போ தான் தப்பாக அவர் பேசினார் அதுக்கப்புறம் பல ராமர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடிஞ்சின்ட்டு அப்படி சொன்ன உடனே டக்குன்னு இறந்துட்டா பேசாமல் ஒன்றை பார்க்க தான் வரான்னு சொல்லி சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அந்த இதில் பின்னால் அந்த கோதாவரி தட்டத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு காலங்காலத்தில் வரபோது அப்போது பரதனை வந்து வசத்தியாக சொல்லுவார் வசத்தியாக சொல்லுவான் அப்படி சொல்லி அதில் லக்ஷ்மணும் வசத்தியஸ்து தான் ராமாயணத்தில் ராமாவதாரத்தில் இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இப்படி தான் இருக்கும் அப்போது ரொம்ப கோபத்தோட பத்து கோடி சுவர்ணங்களை பந்தயமாக வச்சார் லக்ஷம் வந்து வந்து அவன் என்ன பண்ணான் ஒரு லட்சம் சுவர்ணத்தை வச்சான் லட்சம் சுவர்ணங்களை பந்தயமாக வச்சான் ரூக்மி இவர் வந்து நான் அவர் தான் பலராமன் நான் ஜெயித்தேன்னு கப்படமாக சொன்னான் இவர் வந்து ஒரு பத் கோடி சுவர்ணங்களை வச்சார் நற்புதம் நற்புதம்னா நெற்புதனா பத்து கோடு சொல்லணும் நற்புதம் நற்புதம்னா பத்து கோடு அதையும் பலராமன் தர்மமாக ஜெயிச்சார் தர்மமாக ஜெயிச்சார் அப்படி இருக்கு மேலே விவரமா பார்ப்போம் இருபத்தி ஆறுல இருந்து சொன்னார் கடைசியா ராஜன அந்த கல்யாணத்துக்காக அதாவது ரோச்சனை என்று சொல்லப்பட்ட ரோச்சனை என்று சொல்லப்பட்ட ருக்மிணியினுடைய சகோதரனான அண்ணனான ருக்மியினுடைய மகன் வயிற்று பேத்தி மகன் வயிற்று பேத்தி பௌத்ரி ரோச்சனை அவளை கிருஷ்ணனுடைய பௌத்திரனான அனிருத்தனுக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள் அவளுக்கு பிரியம் அவனுக்கு ருக்மிணிக்கு தங்கைக்கு வந்து பிரியமணனுங்கிறதுக்காக பணனம் பண்ணார் இது சகோதரிட்ட இருக்கக்கூடிய பிரியத்தால் ருக்மி அப்படியெல்லாம் பண்ணான் அந்த கல்யாணம் இப்போ நீங்களே பார்த்துக்கலாம் அந்த காலத்து கல்யாணத்தில் எல்லாம் சீட்டாடுவார்கள் எல்லாம் ஓரமாக உட்காந்து அந்த மாதிரி இந்த சீட்டாடுதுன்னு சொல்கிறது உங்களை புரிவதற்காக அப்போது இப்போல்லாம் வந்து பார்க்க முடியுமா இப்போ ஒன்றும் வேகடா கூடமெல்லாம் போயிடுது அது வந்து என்ன எந்த லெவலில் எப்படி போயிண்டுக்குன்னா சொல்லவே முடியாது அப்படியெல்லாம் எழுதி அந்த கல்யாண கோலத்தில் உற்சவத்தில் கலந்து கொண்ட ருக்மிணி கிருஷ்ணன் பலராமன் சாம்பன் புருத்மன் எல்லாம் வந்திருந்தார் இல்லையா அப்போது தர்மத்திற்கும் ஒத்து போகாதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த செயலால் ஏற்படக்கூடிய பலன் கெடுதல் தான் ஆகும் இதை வந்து துவாபரயுகம் கடைசியில் இருக்கு கலியுகம் நிமிடம் பெறப்படுது கலியுகத்துக்கு அப்புறம்தான் அந்த முதல் ராஜாவான பரீட்சித்து அவரை அந்த களி அடக்கி சொல்ல போகிறேன் நீ வந்து சூதாட்ட இருக்கிற இடத்துல இருக்கலான்னு பட் அதனுடைய பிரபாவம் முன்னாலே தெரியுது பிரபாவம்னா என்ன நெகட்டிவ் சைடில் பிரபாவம் தெரியுது அப்பாக்கலாம் அப்போ எப்படின்னா இந்த கல்யாண ஆன ஒன்று எல்லோரும் வந்து விளையாடும் இப்போ அந்த மாதிரி கலிங்க ராஜா போன்ற கர்வம் பிடிச்ச துமர் பிடித்த ரொம்ப மரமர போட இருக்கக்கூடிய ஒரு ராஜாக்கள்லாம் ருக்மியை ஏற்றி விட்டாங்க ருக்மியை வந்து வேப்பில் எடுத்து ஏற்றி விட்டு சொன்னார் பலராமனை சொக்கட்டை ஆடவையே அவனை ஜெயிச்சு வாய் அவனை கொஞ்சம் ப பார்ப்போம் போட்டு பார்ப்போன்னு சொன்னாங்க பலராமனை நேராக வந்து சா இதில் எல்லாம் போட முடியாது ரெண்டையெல்லாம் போட முடியாது உலக்கையால் இழுத்து கல கலப்பையால் இழுத்து கலப்பையால் ஒரு இழு போது உலக்கையால் ஒரு போடு போட்டு ஓம் தச்சத் பிரம்மா அர்ப்பணம் அப்புறம் இது கபால மோக்ஷம் வந்துடும் அப்போ கபால மோக்ஷம் வந்து கிடைக்கணும்னு தே கேடு இருக்கான் கிடைக்குமா ஒன்று ஒன்றும் தியானம்னா ஸ்பெல்லிங் எடுத்து இல்லை எப்படி அப்போது ராஜனே பலராமன் சொக்காட்ட ஆட தெரியாது ஆனால் அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இது உண்டு தீவிர ஒரு பற்று உண்டு ஒரு ஆசை உண்டு விளையாடணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இது என்னடா அப்படிலாம் சொல்ல என்ன அது வேறு இது வேறு அந்த விஷயம்லாம் வேறு இது வேறு இது வந்து அந்த டவுன் டு எர்த்து பூமி லெவலில் மனுஷ சரீர எடுத்தது இருக்கிறத பார்த்து பார்க்கணும் இப்படி தூண்டி விட்டவுடனே ருக்மி பலராமனை கூப்பிட்டு சொகட்ட நாடை வச்சான் என்ன அவன் வந்து சம்பந்தி ருக்மி இப்போ சம்பந்தி ஆயிருத்தேன் பலராமனும் சம்பந்தி தானே ரெண்டு சம்பந்தி சொகட்ட நாடை வச்சார் அதில் பலராமன் நூறு ஆயிரம் அப்படி ஆரம்பித்தவர் பத்தாயிரம் பொற்காசுகள் நாணயங்கள் அதை வந்து படையம் பந்தய வைக்கிறது பந்தய வச்சு வச்ச அப்படி தானே தோத்தார் விதிருட்டியில் தர்மராஜன் பா மகாபாரதத்தில் சக்குனியும் விளையாட தெரியும் துரியாதன் விளையாட தெரியாது துரியாதன் மூலையை சொல்லிட்டான் சாமர்த்தியமா சக்குனி தான் எனக்காக விளையாடுவார்னு பல இது ஏதாவது சொன்னாரோ எனக்காக இவர் விளையாடுவார்னு யாரும் சொன்னாரோ சொல்லலை கண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்தார் அவர் கண்ணனுக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவர் அண்ணன் அதனால கீழே இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் பொறுத்துட்டு இருந்தார்கள் பொறுக்காதவன் பீமன் என்ன பண்ற வேற வழி இல்லாமல் தர்மத்தில் கட்டுப்பட்டு இருந்தார்கள் அப்படியெல்லாம் ஆயிடுச்சி இல்லைன்னா எப்படி இது நடக்கிறது குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்த குருக்ஷேத்த சமவேதா யூத்சவா மமகா பாண்டவ ஐயோ ரொம்ப கபடன்னா திருதிராஷ்டிரம் வந்து கபடத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் ஒரு ஒரு நம்ம சகுனி இன்னொரு ஸ்வரூபம் அந்த திராஷ்டன் அப்போ ஜெயித்தான் ருக்மி ஜெயித்தான் கலிங்க ராஜா இதை பார்த்து பல்லெல்லாம் வெளியில் தெரியுமா கட கடை கடனை ஒரு அக்கா சிரித்து பலராமனை கேலி பண்ணணும் ஏற்றி விட்டு கிண்டல் பண்ணி ஒரு பரிகாசம் பண்ணி பண்ணணும் கலப்பை பகவான் சொன்ன மாதிரி பலராமனுக்கு ஆயுதம் உலக்க இன்னொரு ஆயுதம் இதை பொறுக்கலை பாவம் பொறுக்களை ருக்மி லட்சம் பொறுக்காதகளை பணையை வச்சான் பலராமனை ஜெயித்தார் ஆனால் நான் தான் ஜெயித்தேன்னு ருக்மி ஏமாற்றினான் ஏமாத்தினான் போய் சொன்னால் ஏமாற்றினா வஞ்சனை பண்ணான் அப்போது இயற்கையிலேயே கண்கள் தவந்திருக்கு பலராமனுக்கு அப்புறம் பௌர்ணமியின் போது அதாவது பருவ காலங்களை பௌர்ணமி அம்மாவா சொன்ன மாதிரி பௌர்ண கா காலங்கள் தான் சமுத்திரம் அப்படியே கொந்தளிக்கும் ஏண்டா அப்படின்னா அப்போ இந்த சஞ்சாரம் இருக்கு இல்லையா அதாவது சூரிய சந்திர சஞ்சாரங்கள் அதில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு தன்மைகள் அதில் பூமி சுற்றக்கூடிய விஷயம் இதில் பூமிக்கு பக்கத்தில் வர்றதும் தூரம் போகிறதும் அப்படி இருக்கும் பூமியில் சமுத்திரம் இருக்குது அப்போ அதனுடைய பூமி சுற்றுறது இதெல்லாம் சுற்றுறதுங்க அப்போ அதனுடைய ஈர்ப்பு தன்மையால் சமுத்திரம் உள்ளே வெளியில் வரும் சமுத்திரம் பொதுவாகவே தினமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெட்ராஸில் இருக்கும் ஹைடைட் லோடைன்னு உண்டு ஹை டைடு லோ டைடுன்னு ஒரு வேரத்தில் சமுத்திரம் உள்ளே வரும் சமுத்திரம் பின்னா கொஞ்சம் உள்ளே போடும் அதெல்லாம் பார்க்கலாம் அதை வந்து சில இடங்களில் பிரத்யமாக நல்லாவே பார்க்க முடியும் அது கடல் கொந்தளிக்கும் அப்படி கோபத்தால் அப்படி கொந்தளிக்கிறார் கண்கள் சவந்து போடுத்து பத்து கோடி பா வச்சார் பத்து கோடி நாணயங்கள் வச்சார் யார் நம்ம நெற்புதம் நெற்புதம் நெற்புதம் வந்து பத்து கோடி நெற்புதம் வச்சார் நிர்புறம் கிரகமாக இருக்குது அப்போது பத்து கோடி பொற்காதுகளை பொண்ணு நாணயங்களை அது வந்து பணயமாக வச்சு ஆடினார் நம்ம பலராமன் அப்போ இந்த முறையும் சூதாட்டத்தினுடைய தர்ம பிரகாரம் பலராமெல்லாம் ஜெயித்தார் மேலே பார்ப்போம் முப்பத்தி ரெண்டுலேருந்தே மேலே பார்ப்போம் முப்பத்தி ரெண்டுலேருந்தே रामो ஜமோர்ணமா ஜித்திரே வரன் பிரஸ்தி தம் சாப்பிடுவோமா ஜித்தம் மைய जितो பிரயதி धर्मतो பிரவிணூலிளா தர்மோனீ வதத் வய மூஷா तदा ब्रुवी न भो वाणी बल नितिरो वचन नुक्मी वदती वई मृषा कामनाध्य वैदर्भो दुष्टराज्यजन्यचोद संकर्षण परहसन्न बभाषे कालचोदी तमनाधृत्य वैदर्भ துஷராஜன்யோதிதர்ஷம் பரிஹசன்யாஷயச்சோதிகோவிலாவனோச்சரா அக்ஷயோ வாணேச்ச நீவ்ஷகோவிலாவனோச்சரா அக்யீதீவியோ வாணேச்ச நவ்மிணம் அதிப்போம் ராஜபிட்சி க்ரப்பரிஹமியேத்தம் திரும்னசீம் ிப்ஜப்தமேேத்தம் நம்னதிர் பத்திரமருமா மூலத்தேவிப்போம் அறுபத்திய ஒண்ணாவதா தசமஸம் தம் அபிஜமா ருக்மீஜி மைய அமே வதன் பிரஸ்தி கம்ச்சாஜான்மோணாச்சலமாஜி மைய அமே வதன் பிரஸ் திரவிபோலிணோவனை மருஷா திரவீண்டூவீ பல நேஜிணர்மோனீ வதத்து வை மூஷா ताम धृत्य தாத்தவர் துஷராஜன் சங்கர்ஷ பரிசன் பபாஷே காலச்சோதி தாம் அனோ துஷ்டராஜன் சங்கர்ஷம் பரிஹசன் பபாஷே காலச்சோதி நைவ்வியூஜம்னோச்சரா அக்யீவியராஜானோ வாணைச்சனவகோவிலவனோச்சரா அக்ஷே தீவியன் ராஜானோ வாணேச்ச நவாத்த ருமிணேவி ராஜபட்சுபாங்கமியம் ஜேத்தம் திரும் நம்சதி ருக்மிணேவதி ஆசிர கிராப்பமியம் ஜேத்தம் திரும் நம்சதி முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம்ல அந்த பத்துக்கோடி நர் நம் கதத்தை ஏற்புதம் கிரக மாதத்தேன்னு பார்த்தோம் இல்லையா பலராமனு கோபம் அப்படி ஒரு கோபத்தோட பத்து கோடி சுவர்ணங்களை வச்சார் சமுத்திரம் மாதிரி அப்படியே கலக்கிறவன் அமாவாசை போகிறேன் போது கலம்போ அது மாதிரி ஏற்கனவே ஐயாவுக்கு கண்ணு செவந்து வரும் இருக்கும் சுபாவத்துலையும் அப்படியானவன்னே பலராமன் ஜெயிச்சார் தர்மமாக ஜெயித்தார் தர்மம் ஜெயித்தார் அதை தர்மம் ஜெயித்தார் ருப்பியானம் கப்படமா அதாவது சகுனி மாதிரி கப்படமாக இருந்து கொண்டு நான் தான் ஜெயித்தேன் என்னால் தான் ஜெயிக்கப்பட்டது இந்த விஷயத்தில் அத்திர இந்த விஷயத்தில் இமய பிராஷ்னிகா இந்த மத்தியஸ்தரெல்லாம் சொல்லட்டோன்னு சொன்னார் அப்போ வந்தால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாம் அந்த இதே ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளி ஏ புள்ளி அந்த அந்த கூட்டணிகள் எல்லாம் கூட்டு புள்ளி கூட்டணிகள் அந்த மாதிரி அப்போ ஆகாஷவாணி சொல்லித்து தர்மமாக பலராமத்தாம் கிளகா ஜிதான் அந்த கிளகா ஜிதா இந்த பந்தயம் ஜெயிக்கப்பட்டது அந்த பந்தயம் அந்த சூதாட்ட பந்தயம் பலராமனத்தான் ஜெயிக்கப்பட்டது ருக்ஞானவன் இந்த வாக்கால் மட்டும் ஜெயித்தேன்னு பொய் சொல்கிறான் வாக்கால் மாத்திரம் இவன் தான் ஜெயித்தேன் பொய் சொல்கிறான் ஆகாஷவாணி சொல்லெடுத்தேன் நம்ம அதுதான் நிச்சயம்னு சொல்லியெடுத்து அப்போ துஷ்டர்களான நான் சொன்னேன்ன புள்ளிக்கோட்டணி அப்போ துஷ்டர்களான ராஜாக்களால் தூண்டப்பட்ட அந்த விதர்பதேசத்தினுடைய அந்த ராஜாவான ருக்மி தன்னுடைய முடிவு காலத்துக்கு இவந்தாக்கி ஆமாம் அந்த வந்து இது தோண்டிவிடும் காலம் மரண தேவதை அதுக்குண்டான காரணங்கள் யமன் எல்லாம் தூண்டிவிடும் அப்போ தன்னுடைய முடிவு காலத்தால் ஏவப்பட்ட தூண்டப்பட்டு அந்த ஆகாசவாணி சொன்னதை புறக்கணித்து அதை கேர் பண்ணாமல் அதை வந்து ஒரு ஒரு கணக்காக எடுத்துக்காம பலராமனை பார்த்து சிரித்து கேலி பண்ணி தூண்டிவிட்டு பரிஹசித்து ஒரு மட்டமாக பேசுகிறா பேசணும் என்ன நீங்கள்லாம் இடையர்கள் கோபாலர்கள் இடையர்கள் பசுக்களை மேய்க்கக்கூடியவர்கள் காற்றை சுற்றி தெரியவர்கள் உங்களுக்கு சூதாட்டத்தில் என்ன விஷயம் தெரியும் சூதாட்டத்தில் உங்களுக்கு தான் சமத்துக்கிறது நீங்கள் ராஜாக்களாக இருந்தா தின நீங்கள் ராஜாக்கள் இல்லை சொக்கட்டான் காய்களாலையும் பானங்களாலையும் சொக்கட்டான் காய்களாலையும் பானங்களாலையும் விளையாடுகிறவங்க உங்களை போன்றவர்கள் தான் விளையாடு ராஜாக்கள் தான் சொக்கட்டான் காய்களுக்கு விளையாட தெரியும் அம்புகளால் விளையாடுங்கள் பானங்களால் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நீங்களாம் இடை பசங்கள் அப்படிங்கிற அப்போ தூக்கி எரிஞ்சும் ரொம்ப மட்டமாக கேலியாக பேசினோம் இப்படி சொன்ன உடனே ருக்மியால் இப்படி அவமான அவமானம் பண்ணப்பட்டவுடனே அந்த ராஜ ராஜாக்களால் பூபதிகள் அவர்களால் புள்ளி அந்த கூட்டணிகளால் எல்லாம் அதாவது அதர்மமாக இருக்கிறது அத்தனையும் ஒரு கூட்டத்தில் இருக்கும் ஒத்தனை ஜே இருக்கும் கண்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன் நான் நேராக கிருஷ்ணந்தனுடைய அந்த புத்தியை மோ மோடி கொடுத்துருக்கார் மோடிட்ட அந்த நல்ல புத்தியும் புத் புத்தியும் ததா அமின்னு சொல்லியிருக்கார் கண்ணன் அதனால் மோடியை மோடி ஒரு சன்னியாசி ராஜரிஷி மாதிரி புஞ்சா தெரிஞ்சு புரியலைன்னா என்ன பண்ணுறது சத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சத்தியமாக இருக்கிற விஷயம் அவன் நம்ப மாட்டாங்க அசத்தியமான விஷயத்துக்கு தான் எல்லோரும் நம்புவார் அதுதான் நம்ம தமிழ்நாட்டுகளுடைய தேவிடியாசி அதனால் கோபிச்சு கொண்ட பலராமன் என்ன பண்ணார் விவாகமான அந்த சமங்கள சபையில் கல்யாணம் விளையாடாங்க சொன்னேன் அதனால தான் இந்த சீட்டு விளையாட அந்த கிழமை போகக்கூடாது அதுவும் கழிவுக்கம் பிறந்தாச்சு அதனால் கண்டிப்பாக அந்த சூத்தாட்ட சூதாட்டத்தில் களி இருக்காங்க க இருக்கிற போது அந்த இடத்துல ராஜ ராஜகுணம் தம ராஜசோகணம் தமிழ் இருக்கும் அப்போ எல்லாம் அடி எல்லாம் சர இருக்கும் அப்போது விவாக மங்கள சபையில் இரும்பு தடி அதை கை பரிகம் பரிகம்னா இரும்பு தடி அதை ஒயரை தூக்கிண்டே அந்த ருக்மியாக போடு போட்டால் ஒரே போடு வளராம் அவ்வளோதான் இந்த ருமியா தான் கிருஷ்ணன் டேந்தே காப்பாற்றினான் அந்த ருப்மிணி கல்யாணத்துல கண்ணனுக்கு தெரியும் கண்ணன் வந்து பொல்லாதது பொல்லாததுன்னா அப்படி ஒரு பொல்லாதது அதெல்லாம் வெறும் அப்படி ஒரு சாட்சியா அப்படி பாத்துட்டு இருக்கேன் இவ்வளவு பேர் இங்க இருக்காருல்ல எங்கேயாவது பக்கத்துல வந்தாரா தர்மாராஜனும் கண்ணன் தெரியாம போனா பார்த்தாரு கண்ணனுக்கு எல்லாம் தெரியும் அவனே பார்த்துட்டு நடக்குது நடக்கட்டும் போறதா டைம் இல்ல அவன் முடிக்க வேண்டிய டைம் வந்தா நடக்கட்டும் அப்படின்னு சாட்சியா இருக்கும் உண்மையிலேயே சாட்சினா அது வந்து வேதாந்த பிரகவான் பரமாத்மா அந்தரியாமி அப்புறம் அவன் சுலித்திரன் அவன் சாட்சி அப்படி இருக்கும் எல்லாம் சூத்திரதாரி கபட்ட நாடக சூத்திரதாரி அவர் அவர் வந்து ராமனை பாடினா தியாகராஜ் ராமன் கிருஷ்ணன்னா கபட்ட நாடக சூத்திரதாரி அப்படி கபட ராமன் என்னன்னா மனுஷ வேஷம் போட்டு வந்து அது மாதிரி நடிச்சிருங்க இதை எப்படி சொன்னார் அதனால இது வந்து சூத்திரி அப்போது ஒரு போடு ஒரே போடு போட்டார் பார்த்துட்டே இருக்கார் விஷயத்தை பார்ப்போம் இப்போது இந்த வரையும் விவரமாக்கிற இந்த வரையும் அந்த சூதாட்டம் அந்த பந்தி ஆட்டம் அதில் கோடி பொற்காசுகள் அது நாணயத்தை வச்சு பண்ணும்போதும் பலாமத ஜெயித்தார் ஆனால் ருக்மி வஞ்சனையாக நான் தான் ஜெயித்தேன் நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு இந்த ரா இந்த ராஜாக்கள்லாம் இருக்கார்கள் இவரெல்லாம் மத்தியஸ்தர்கள் இந்த இங்கே இருக்கிற ராஜாக்கள்லாம் நிலையம் அப்படின்னு சொன்னோன்னு ஆகாஷவாணி சொல்லித்து இல்லை இவரெல்லாம் புள்ளிக்கூட்டன்னு தெரியும் மேலேருந்து சொல்லித்து ஆகாஷவாணி அசரீதியாக வந்து தெரியும் பலராமன் தான் இந்த போட்டியில் பந்தயத்தில் நேர்மையோடு ஜெயித்தான் அப்படின்னு சொன்னாலும் ருக்மி நான் தான் ஜெயிச்சேன்னு வாக்கால் பொய் சொல்கிறான் பொய் சொல்கிறான்னு ஆகாஷவாணி சொல்லிடுச்சு இதுதான் உண்மை அவன் வாக்கால் பொய் சொல்கிறாங்கிறத உண்மை பலராம் ஜெயித்தான் அப்படியும் அந்த துஷ்ட ராஜாக்களால் புள்ளிக்கூட்டணியால் தூ தூண்டிவிடப்பட்டு ஏற்றி அந்த ருக்மி தன்னுடைய கடைசி காலம் வந்துவிடுத்துங்கிறத தெரியாமல் அவர்கள் கடைசி காலம் வந்துடும் ஏதோ ஒரு என கேன கேனாவி ஏதோ ஒரு விஷயத்தை அவர் போதும் அந்த ஆகாசவாணி சொன்னதை அசர் இதை சொன்னதை கேர் பண்ணாமல் உதறி தள்ளிட்டும் பலராமனை கேலி கிண்டல் பண்ணி தூக்கி எறிஞ்சி மட்டன் தட்டி பேசினார் நீங்கள்லாம் இடையர்கள் காற்றில் சுத்தவர்கள் உங்களுக்கு இதுதான் மாடுமைக்கு தான் தெரியும் சொக்கட்டை நாடை தெரியாதவர்கள் உங்களுக்கு தான் தெரியாது ராஜாக்களுக்கு தான் சொக்கட்டை நாடு தெரியும் காய்களாலேயும் அம்புகள் விளையாடுபவர்கள் உங்களை மாதிரியவர்களுக்கெல்லாம் ஒன்று தெரியாது முடியாது அப்படியே உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னேன் இப்படி ருக்மிணியா ருக்மிணியாவில் ருக்மிணியினுடைய அண்ணாவ இப்படி அவமானம் செய்யப்பட்டு தூக்கி எரிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்ட உடனே அவமானம் செய்யப்பட்ட உடனே ராஜாக்களாலையும் கேலி செய்யப்படும் அவர்களும் சேர்ந்து கூடு செய் ஆமாமா இடையர்கள் அவர்களே ஒன்று தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நல்ல பயங்கர கோபம் ஏற்றி விட்ட பயங்கர கோபம் கையில் இரும்பு தடி எடுத்தால் ஓங்கி ஒரு போடு அந்த கல்யாணம் நடந்த அந்த சபையிலேயே ஓங்கி ஒரு போடு போட்டால் ருக்மணி ஓம் தச்சது அப்படி ஆயிருக்கும் குண்டு தான் என்ன பண்ணுறதே மேலே பார்ப்போம் ஸ்டார்ப்போம்